திருச்சிற்றம்பலம் அதிரா அடிகள் அருளி செய்த மூத்த பிள்ளையார் திரு மும்மணி கோவை திருச்சிற்றம்பலம் பொறுநெடுங்கை இருங்குறும் புகர் மும்முக சென்னு வெள்ளின குடற்புளவு கமழும் மடற்கழவடையவன் மதலை மா மத்தொன்றிய கதனுடை கடதட கபோலந்தோரிடமறுப்பிற்கரண்டகவுதரத்து முரண்தரு குழவிதன் சேவடியுகளம் அல்லதையாவையும் இளமினீர் நிலத்திடையே நிலந்துழங்க நேருந்துழங்க லந்துழங்கச்சப்பாணி கொட்டும் கலந்துழங்குள் காமாரிய கருங்கை கடதடத்த மாமாரியின்ற மணி மணி சிந்து குங்கை தன்மான குருளையை அணி சிந்தவென்ற எம் ஐயர்கிழங்கன்றயங்கரும்பின் துடிசிந்தவாய்பெய்த போதகத்தைத் தொடர்ந்தோர் பிறவி பிடிசிந்து கார்முளகை பேதுரலே பேதுருதகயம் அல்லது தீதுரச்சக்கற்குஞ்சி கருநில கல் நாப்பண் புக்கவரும் பொ தடக்கையும் முரணிய பெருந்தோள் கொட்டநாவி தேவி தன் மட்டு அடிமணந்தனமே மேய கருமிடர் வெள்ளையிற்றின் சேனையே மணியூ செல்லாடின்றே பாயமழை செவிக்காற்றுந்திய வாழமற்கண் எந்த தழை செவி காற்றுந்த தளர்ந்து உந்த தளரா வளைத்தனம் முன்னம் மின் ஓடை நெற்றி சந்த தளரா உருதனி தெ தந்தாளியூர் விந்த தளராமருங்கில் கிளிபெற்ற வேழக்கன்றின் வந்த தளராமலங்கள் வழுத்து மின்னே மின்னெடுங்கொண்டல் அன்னெடு முழக்கத்து ஓபர விளங்கிய துளைக்கை கடவுளை யாம் மிக வழுத் பிறந்த திவுலகின் பெருமூதை உறந்தறு சிரமறிந்தவர்க்கே வரைந்தது மீருச்சி மையத்து மீமி செய்வாரி செல்வன் மகள் மகன் மொழியே மொழியின் முதலே முன்னயனத்திறேம் கழிய வரு பொருளே கண்ணே தெழிய கலாலயனே எங்கள் கணபதியே நின்னை அலாதையனே சூழாதென் நன்பு அன்பு தவ காரழல் கொண்டையில் மூன்றெறிய வன்புதவத்துந்தை மாட்டுாம் மதம் சூழ்மறு பேர் அன்புதவக்கரத்தாளமிட்டோடி கடுநடையிட்ட அன்பு தவ சென்ற நீ என்று காத்ததியம்புகவே கவவுமணி கேடக கங்கணக்கரவனாம் அறை கழல்ல உணருடு பொருதஞ்சான் நீழ் உழைக்கரம் உயிர்த்த அழற்பேரூதை விரை நனி கீரி மூறி அஞ்சேறு புலர்த்தும் என்பர் மஞ்சேறு கையிலே மலை கிழவோயே மலை சூழ்ந்திகின்றமாசு பொ தலை சூழ்ந்து தான்ணைப்பதக்கும் கலை சூழ் திரண்டகங்கொள் பேரறிவன் தவயிற்ற்ற் நொம்பர் பாலது கையது கண்ணது தீயது கார்மத நீர் மேலது கீழது நூலது விற்பது பொற்பமை தீம் பாலது தேனது தானது மென்மொழி பாவை வேலது வாழது நான் மறைக்கின்ற விடு சுடற்பிழம்பு தழைத்த அழற்றனி நெடுவேல் செய்மு உலகம் வலம் வரவேய கொன்றயம் படலை துன்று சடை ஓங்கிரந்தாதை வளாஐ மாங்கனே அள்ளல் தீஞ்சுவை அருந்திய வள்ளர்க்கு இங்கென் மனங்கனிந்திடுமே இக்கயங்கொள் மூவலைய சூழல் தடவரைகள் தெக்கையங்கள் பேர்ந்தாட செங்கீரை பொக்கியங்கு தேநாட வண்டாடச் சிங்கீரையாடின்றே வானாடன் பெற்றவரை பெற்ற மெல்லோதி சிலம்பின் மகல் பிறப்பிச்சுகந்த மற்றவள் பிச்சன் மயங்கன் முன்னோன் பின்னணைமை மிக கற்றவன் ஐயன் புறங்காட்டிடை நடம் மாட்டுகந்தோ செற்றவன் தந்தத்தவன் நம்மை ஆட்கொண்டு செய்தனவே செய்தரு பொலம்படை மொய்த்தரு பருவுக்குருளை வெள்ளே இரு பொதிந்த வள்ளு கேர்திரள்வாய் பெருந்திர்புழை கை மண்முழை வழங்கும் திண்முரன் ஏற்றின் பனையடர்பாகின்றன தினையடி நிடம்பொற்சரணமேத்த இடும்பை பொவ்வம் இனி நீங்கள அலங்கள் மணி கணக்கம் புந்தி அருவி விலங்கள் மிசை இழிவம் பலங்கனிகள் உண்டளைந்த கோன்மகுடம் தொன்கடுக்கை தாதளைந்து வண்டனைந்து சோறோ மதம் மதம் தந்த மென்மொழி மாமலை ஆட்டி மடங்கள் கொன்ற மதம் தந்த முக்கர்கு முன் ஈன்றவம் மாமலை போல் மதம் குழவி மந்தார பொன்னாட்டிருந்து மதம் தந்த செம்மலன்றோ வையம் புய வளர்கின்றதே வளர்த்தருகவட்டின் கிளரொளி கற்பக பொதும் வர்த்தும்பி ஒழிகின்றோச்சும் பாரிடை குறுநடை தோடிஞாங்கரிட்டமாங்கனே முழுவதும் விழுங்கிய முளைப்பனை தடக்கை எந்த அல்லது மற்ற யாபுண சிந்தை செய்யும் தேவதை நமக்கே கேளோற்றியான் தளர மட்டுமே கிம்புரிபூண் வாழொற்ற கேயோர வாழறக்கர் தோளோற்றரு தெரிந்து கொன்றழித்த அங்கையன் கண் மீண்டே எறத்தெரிந்து கொற்றழித்த ஏறு தேழ்யங்குந்தவள நீரு தழிய என் தோளவன் செல்வவன் துண்ணனைக்க ஆறு தழிய கரதலத்த ஏனின்றல்லால் வேறு தழியி தொழுமோ வணங்காதவியன் சிரமே சிரமே விசும்பு போத உயரிகிரண்ட சும்பு பொழியும் மே கரமே வரை திறன் முரணை அவிரைத்து விழும் மேம் புயமே திசை விளிம்பு கிழிய சென்று செரிக்கும் மே அடியே கிடந்தொரும் எவ்வுலகம் பெயரும் மே ஆகினும் மஞ்சுடற்பிழம்பு நெடும் பனை சூரே சோர் தந்த பொற்குபட்டின் சூழிகையின் வானகீர்த்து வார்த்தந்திழுமதியம் மண்ணுமே சீர்தந்த மாமதலை வான்மதியம் கொம்பு வயிறுதித்த கோமதலை வாம்ருச்சிற்ற்றம்பலம்